வணக்கம் நட்டினியின் தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாவது செய்தி சேவை ஜனவரி 30, இரண்டாயிரத்தி பதினெட்டு தைத்திங்கள் பதினேழாம் நாள் செவ்வாய்க்கிழமை இன்று நாளேடுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள முக்கிய செய்திகளை தொகுத்து வாசிப்பவர் ஈரோடு செந்தில் குமார் தமிழகச் செய்திகள் பாரத மிகுமின் நிலையத்திற்கும் தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்கும் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதன்படி உடன்குடி மின் திட்டத்திற்கு தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அடிக்கல் நாட்டினார் பேருந்து கட்டண உயர்வை திரும்ப பெற வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் திமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் கொளத்தூர் கொலை சம்பவத்தின் முக்கிய குற்றவாளியான நாத்துராமை பத்து நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க காவல்துறையினர் எழும்பூர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளனர் மேட்டூர் அனல் மின் நிலையத்தில் இரண்டாவது அலகில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது உலக முதலீட்டாளர்கள் மாநாடு தொடர்பாக மூத்த அமைச்சர்களுடன் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்று ஆலோசனை நடத்தினார் ஜெர்மனி நாட்டைச் சேர்ந்த மாணவர்கள் நமது நாட்டில் தங்கி கல்வி முறை கலாச்சாரம் தொழில்நுட்பம் குறித்து அறியவுள்ளதாக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் தெரிவித்துள்ளார் யுனெஸ்கோவின் பாரம்பரிய இசை நகரங்களின் பட்டியலில் சென்னை இடம்பெற்றதில் மகிழ்ச்சியாக உள்ளதாக குடியரசுத் தலைவர் தெரிவித்துள்ளார் வீட்டு வசதி வாரிய வீடுகள் முறைகேடாக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதா என விசாரிக்க லஞ்ச ஒழிப்பு ஒழிப்புத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்திய செய்திகள் இந்தியாவின் கனவு நிறைவேறும் முக்கிய ஆண்டாக இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இருக்கும் என நாடாளுமன்ற இரு அவைகளின் கூட்டுக் கூட்டத்தில் உரையாற்றிய குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் அவர்கள் தெரிவித்தார் பட்ஜெட் கூட்டத்தொடரில் முத்தலாக் மசோதா நிறைவேற அனைத்து கட்சிகளும் உதவ வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடி வேண்டுகோள் விடுத்துள்ளார் இரண்டாயிரத்தி பதினேழு மற்றும் பதினெட்டாம் ஆண்டுக்கான பொருளாதார ஆய்வறிக்கையை நிதியமைச்சர் அருண்ஜேட்லி நேற்று நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்தார் போக்குவரத்து காவலர்களின் உடல் நலனை பாதுகாக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன என மனித உரிமை ஆணையம் கேள்வி எழுப்பியுள்ளது இது தொடர்பாக எட்டு வாரத்தில் பதிலளிக்க மத்திய உள்துறை செயலர் மற்றும் அனைத்து மாநில செயலாளர்களுக்கு மனித உரிமை ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது ஜம்மு காஷ்மீர் மாநிலம் ஸ்ரீநகர் விமான நிலையத்தில் தீ விபத்து ஏற்பட்டது விமான நிலைய கட்டுப்பாட்டு அதிகாரி அலுவலகத்தில் தீப்பிடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது தீ அடுத்து ஸ்ரீநகரில் அனைத்து விமான சேவைகளும் நேற்று ரத்து செய்யப்பட்டது விண்வெளி கலங்களில் வெப்பம் தாக்காத வகையில் எரிவாயு டர்பைன் பயன்படுத்தப்படும் ஒரு புதிய தொழில்நுட்பத்தை ராஜஸ்தானைச் சேர்ந்த ஒரு விஞ்ஞானி கண்டறிந்துள்ளார் பாராட்டு தெரிவித்துள்ளனர் அயல்நாட்டுச் செய்திகள் ஆப்கானிஸ்தான் தலைநகர் காபூலில் ராணுவ பல்கலைக்கழகத்தின் மீது தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் பதினோரு ராணுவ வீரர்கள் உயிரிழந்தனர் தொடர்ந்து இ பி ஃபைவ் விசா முறையிலும் மாற்றம் கொண்டுவர டிரம்ப் அரசு முடிவு செய்துள்ளது ஆப்பிரிக்காவின் தென்மேற்கு பகுதியில் ஆறு ரிக்டர் அளவிலான சக்தி நிலநடுக்கம் ஏற்பட்டது இதைத் தொடர்ந்து அப்பகுதியில் சுனாமி எச்சரிக்கையும் விடப்பட்டது அமெரிக்க அதிபர் டிரம்பின் தனி விமானத்தில் நூற்றி கோடி ரூபாய் செலவில் குளிர்பதன பெட்டிகள் மாற்றியமைக்கப்பட உள்ளன இதற்கு அந்நாட்டு எதிர்ப்பு தெரிவித்துள்ளன இந்தியாவுக்கு வர விரும்புவதாக அமைதிக்கான நோபல் பரிசு வென்ற மலாலா யூசுப் தெரிவித்துள்ளார் பின்லாந்து நாட்டில் நடைபெற்ற அதிபர் தேர்தலில் போட்டியிட்டையுடன் வெற்றி பெற்று மீண்டும் அதிபராகிறார் வணிக செய்திகள் அமெரிக்க ஆட்டோமொபைல் நிறுவனமான ஜெனரல் மோட்டார்ஸ் தனது இந்திய தொழிற்சாலையில் தயாரிக்கப்படும் வாகன உதிரி வெளிநாட்டு ஏற்றுமதியை அதிகரிக்க திட்டமிட்டுள்ளது ஜவுளி தொழிலை ஊக்குவிக்க குறிப்பாக ஆயத்த ஆடை துறையை மேம்படுத்த ஆறாயிரம் கோடி ரூபாயை மத்திய அரசு ஒதுக்கியுள்ளது என்று ஜவுளித்துறை அமைச்சர் ஸ்மிருதி இரானி தெரிவித்துள்ளார் ஏர் இந்தியா நிறுவனத்தின் நாற்பத்தி ஒன்பது சதவீத பங்குகளை வாங்க வெளிநாட்டு நிறுவனம் ஒன்று ஆர்வமாக உள்ளதாக விமான போக்குவரத்து துறை செயலாளர் ஆர் என் சௌபே தெரிவித்துள்ளார் அஸ்ஸாம் மாநிலம் நடத்தும் முதலாவது சர்வதேச முதலீட்டாளர் மாநாடு பிப்ரவரி மூன்றாம் தேதி தொடங்குகிறது விளையாட்டுச் செய்திகள் டி டுவெண்டி தரவரிசையில் பாகிஸ்தான் பேட்ஸ்மேன் பாபர் அசாம் முதலிடம் பிடித்துள்ளார் பத்தொன்பது வயதுக்கு உட்பட்டோருக்கான ஜூனியர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிகளில் ஆப்கானிஸ்தான் அணியை வீழ்த்தி ஆஸ்திரேலிய அணி இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளது இன்று நடைபெறவுள்ள இரண்டாவது அரையிறுதி போட்டியில் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் மோதவுள்ளன நாற்பது அணியில் பங்கேற்கும் அகில இந்திய மகளிர் கல்லூரி விளையாட்டுப் போட்டிகள் சென்னையில் இன்று தொடங்குகின்றன சென்னையில் நடைபெற்ற தென்மண்டல நீச்சல் போட்டிகளில் கர்நாடக அணி சாம்பியன் பட்டம் வென்றுள்ளது திரைச்செய்திகள் ரிகாந்த் நடிப்பில் வெள்ள திரைப்படத்தின் டீர் பிப்ரவரி மூன்றாம் தேதி ஹைதராபாத் நகரில் வெளியிடப்படும் எனவும் இவ்விழாவில் சிரஞ்சீவி மம்முட்டி மோகன்லால் உள்ளிட்ட நடிகர்கள் கலந்து கொள்வார்கள் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது பல சர்ச்சைகளுக்கு இடையே வெளியான பத்மாவத் திரைப்படம் இந்தியாவில் மட்டும் நான்கு நாட்களில் நூற்றி கோடி ரூபாய் வசூல் செய்துள்ளது எம்ஜிஆர் நடிப்பில் வெளியான எங்க வீட்டு பிள்ளை திரைப்படம் நவீன டிஜிட்டல் தொழில்நுட்பத்திற்கு மாற்றப்பட்டுள்ளது நவீன டால்வி ஒலி அமைப்பு சினிமாஸ்கோப் போன்ற மாற்றத்துடன் பிப்ரவரி இரண்டாம் தேதி இப்படத்தை திரையிட உள்ளனர் விஸ்வாசம் படத்தின் படப்பிடிப்பு பிப்ரவரி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி துவங்கவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இதுடன் நற்றினியின் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன ஒரு நிமிட யோசனை அஞ்சல் தலை செய்திகள் சமையல் சமையல் பொது அறிவு குவியல் திறமைக்கு ஒரு சவால் போன்ற தரமான ஒலிக்கோப்புகளை செய்வடுக்க டபிள்யூ டபிள்யூ டபிள்யூ டாட் நெற்றினை டாட் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் நன்றி வணக்கம்